வணக்கம் நற்றினியின் செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் ஹேமா ஸ்ரீதர் சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மார்ச் ஐந்து ஆறு மற்றும் ஏழு தேதிகளில் மூன்று நாட்கள் கலெக்டர்கள் காவல்துறை அதிகாரிகள் மாநாடு நடைபெறுகிறது மார்க்சிஸ்ட் கயூஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக கே பாலகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஓகே புயல் விவசாயிகள் பாதிப்பு காவிரி பிரச்சினை போன்றவற்றில் பிரதமரின் பாராமுகத்தை கண்டித்து தமிழகம் வரும் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவது என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு முடிவெடுத்துள்ளது நடிகர் கமலஹாசன் இன்று மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்தி தனது கட்சியின் பெயரை அறிவிக்கவுள்ளார் ஆந்திராவில் ஐந்து தமிழர்கள் உயிரிழந்ததற்கான காரணத்தை கண்டறிய சிபிஐ விசாரணை தேவை என்று தமாக தலைவர் ஜி வாசன் வலியுறுத்தியுள்ளார் அணு உலை கழிவை கையாளும் தொழில்நுட்பம் இல்லாத நிலையில் கூடங்குளம் அணு உடனே இழுத்து மூட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர்ல்லா வலியுறுத்தியுள்ளார் இந்திய செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டில் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி வருவதால் எதிர்கொள்ளும் பொருட்டு காங்கிரஸ் பணிகளை தொடங்கியுள்ளது பதவியில் இருக்கும் எம்பிக்களின் ஊதியம் சலுகைகள் நிர்ணயம் செய்ய நிரந்தர செயல்பாட்டு முறையை கொண்டுவருவதில் உங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்க கடைசி வாய்ப்பு தருகிறோம் என்று மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியது லண்டனில் வாழ்ந்து தொழிலதிபர் விஜய் மல்லையா மற்றும் லலித் மோடி ஆகிய இருவரையும் இந்தியா கொண்டுவர எவ்வளவு செலவாகும் என்பதை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கூறுவதற்கு சிபிஐ மறுத்துவிட்டது இந்தியாவின் அடுத்த சந்திரமண்டல பயணம் மேற்கொள்ளும் சந்திராயன் டூவுக்கான செலவு ரூபாய் எட்நூறு கோடி ஆனால் ஹாலிவுட் அறிவியல் புனைவு திரைப்படமான இன்டஸ்டெல்லாஸின் பட்ஜெட் ரூபாய் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடியாகும் உலகச் செய்திகள் அமெரிக்காவின் மிகச்சிறந்த அதிபராக அப்ரஹாம் லிங்கனையும் கடைசி இடத்தில் தற்போதைய அதிபராக டொனால்டு டிரம்பையும் அந்நாட்டு அரசியல் தலைவர்கள் கருத்துக்கணிப்பில் தேர்வு செய்துள்ளனா் அமெரிக்காவின் துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி மாணவர்கள் வெள்ளை மாளிகையின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சர்வதேச அளவில் குழந்தைகள் இறப்பு விகிதத்தின்படி பாகிஸ்தான் அதிக அளவில் அபாயகரமானதாகவும் ஜப்பான் குறைந்த அளவிலான இழப்பு விகிதத்துடன் பாதுகாப்பானதாகவும் இருப்பதாக யூனிசெஃப் அமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது பதினேழு முன்னாள் விடுதலை புலிகள் உட்பட ஐம்பது தமிழ் இளைஞர்கள் இலங்கை ராணுவத்தில் இணைந்துள்ளனர் மாலத்தீவில் அவசர நிலையை முப்பது நாட்களுக்கு நீட்டிக்கும் தீர்மானத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது வணிகச்செய்திகள் ஹைப்பர்லூப் அதிவேக போக்குவரத்துக்கான ஒப்பந்தத்தை விர்ஜின் குழுமத்துடன் மகாராஷ்டிரா அரசு செய்துள்ளது இதன் மூலம் மும்பை மற்றும் புனேவுக்கான பயண தூரம் மூன்று மணி நேரத்திலிருந்து இருபத்தைந்து நிமிடமாக குறையும் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் தொலைத்தொடர்புத்துறைக்கு நிவாரணம் வழங்கும் விதமாக புதிய சலுகைகளை மத்திய அரசு விரைவில் அறிவிக்க உள்ளது மும்பை பங்குச்சந்தையில் நேற்று மாலை வர்த்தக முன்னேற முடிவில் சென்செக்ஸ் குறியீட்டியின் எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு புள்ளிகள் குறைந்து முப்பத்தி மூன்றாயிரத்து புள்ளிகளாக உள்ளன விளையாட்டுச் செய்திகள் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி ஐசிசி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டி தரவரிசையில் வரலாற்றிலேயே ஒரே நேரத்தில் தொள்ளாயிரம் புள்ளிகளை கடந்த இரண்டாவது வீரர் எனும் பெருமையை பெற்றுள்ளாா் இதற்கு முன் ஜி வில்லியாஸ் ஒருநாள் கிரிக்கெட் வீரர்களுக்கான பந்து வீச்சு தரவரிசையில் இந்தியாவின் பூம்ரா ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் ஆகியோர் ஒன்றாக முதலிடத்தை பிடித்துள்ளனர் இறுதிப் போட்டியில் ஆக்லாந்தில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் நாளை மோதுகின்றன காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் இந்திய வீராங்கனைகளுக்கு புடவைக்கு பதிலாக பேண்ட் பிளேசர் வழங்க இந்திய ஒலிம்பிக் அமைப்பு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான விருதை கிரிக் இன்போ இணையதளம் அறிவித்துள்ளது இந்திய ரிஸ்ட் ஸ்பின்னர்களான யுவேந்திர சாஹல் குல்தீப் யாதவ் மற்றும் மகளிர் அணியில் ஹர்மான் பிரீத்தும் விருதை தட்டிச் சென்றுள்ளனர் திரைச்செய்திகள் நடிப்பு பயணத்தில் அடுத்த அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கிறேன் என்று நாச்சியார் படத்தில் நடித்த ஜி வி பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார் மணிரத்னம் இயக்கி வரும் செக்கச்சிவந்த வானம் படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் மலையாள நடிகர் அப்பானி சரத் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் பவன்குமார் இயக்கத்தில் சமந்தா நடிக்கும் யூ டான் படத்தின் தமிழ் ரீமேக் படப்பிடிப்பு ராஜமந்திரியில் தொடங்கப்பட்டுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஓ நன்றி வணக்கம்